வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக இருந்து சாமி ஒருவர் மட்டுமே நடந்து கடக்கக்கூடிய ஒரு குறுகிய ஓடை பாலம் அது அதில் இருவர் எதிரெதிரே வந்தார்கள் நான் தான் பலசாலி நீ பின்னால் சென்று வழியை விடு என இரண்டு பேருமே வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அதுவே யார் பலசாலி எனும் சர்ச்சைக்குள் ஆகிவிட்டது ஓடையின் இரு கரையிலும் நிறைய பேர் கூடி இந்த சண்டையினை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை பார்த்ததும் இருவரில் ஒருவன் சொன்னான் ஊரே நம்மை பார்த்து சிரிக்கின்றது நமக்குள் தகராறு வேண்டாம் நான் படுத்துக் கொள்கிறேன் நீ என் மீது ஏறிச் சென்று விடு என்றான் அவனும் அதைப்போலவே படுத்தவன் மீது ஏறி மறுகரைக்குச் சென்று நான் தான் பலசாலி பாவம் அவன் பயந்து எனக்கு அடிபணிந்து விட்டான் எனக் கூறினான் உடனே ஊர் மக்கள் சொன்னார்கள் உன் மொத்த எடையையும் தாங்கி பின் இழந்து செல்கிறானே அவன்தான் பலசாலி என்று உண்மைதானே பணிந்து போவதில்தான் பலம் அதிகம்